அத்தியாயம் தொன்னூற்றி மூன்று அருளாளும் நிகரற்ற அன்புடையமாக ஒதுங்கி செல்லும் இரவின் மீது சத்தியமாக முகமதே உமது இறைவன் உண்மை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை இவ்வுலகை விட மறுமையே உமக்கு சிறந்தது முகமதே உமது இறைவன் உமக்கு வழங்குவான் நீர் திருப்தி அடைவீர் உம்மை அனாதையாகக் கண்டு அவன் அரவணைக்கவில்லையா உம்மை வழிதவறியவராகக் கண்டு வழிகாட்டினான் உம்மை வறுமையில் கண்டு தன்னிறைவு பெற்றவராக்கினான் எனவே அனாதைகளை அடக்குமுறை செய்யாதீர் யாசிப்பவரை விரட்டாதீர் உமது இறைவனின் அருட்கொடையை அறிவிப்பீராக